ிாத்தய தோத்தேத்தைக்காணையமுய கிருஷ்ணா கீதமே நமக்கும் புனர்பிரமையாஷயத்தனம் லோக்கம் இமம் பிரபிய மாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தியினுடைய மகிமே பற்றி உபதேசம் பண்ணுகிறார் அதாவது வாழ்க்கையில் பக்தி பண்ணுவதற்கு வழிபாடுகளை செய்வதற்கு குறைந்த வாய்ப்பு உடையவர்களே உயர்ந்த நிலை அடைந்து மோட்சம் அடைகிறார்கள் என்றால் நல்ல வாய்ப்பு கிடைத்த அந்தணர்களும் அரசர்களும் இராஜரிஷிகளும் அடைவார்கள் என்பதை கேட்கவா வேண்டுங்கிற அடையணும் அப்படிங்கிற கருத்து இருக்கு கிம்புணர் பிராமணா புண்ணியாக ஏதோ புண்ணியம் பண்ணினத்தினால ஒரு நல்ல கலாச்சாரமுள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள் தாயும் தந்தையும் நன்று அறிவுடையவர்கள் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் உடைய மக்கள் நம்மை சுற்றி ஒரு நல்ல ஒரு என்விரோன்மெண்ட் நல்ல கல்ச்சர்டு குரூப் பண்பட்ட ஒழுக்கமுள்ள மக்கள் நிறைந்த குடும்பத்திலே பிறந்து இறைவனை பக்தி பண்ணுகிறவர்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக அமையும் என்பதை கேட்கவா வேண்டும் ஆகவே என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் மனித உடல் எடுத்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இந்த வாழ்க்கையினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும் அனித்தியம் அசுகம் லோகம் லோக்கம்னா இந்த இடத்துல உடம்புன்னு அர்த்தம் இது வந்து வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள் ஆகிய அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது புருஷார்த்த சாதனம்ங்கிறார் ஆதிசங்கரர் அதாவது இந்த மனித உடல் உயிருக்கு கிடைத்திருக்கிற உயர்ந்த குறிக்கோளுக்குரிய கருவி அது கிடைக்காது அரிது அடையதற்கு அரிதான இந்த மனித உடலை பெற்றிருக்கிற நீ இந்த உடல் அனித்தியம் நிலையில்லாதது ஒவ்வொரு கணமும் உடலானது வாழ்க்கையை குறைத்து கொண்டே இருக்கிறது அதனுடைய தன்மை அத்தகையது அசுகம் சுக வர்ஜிதம் இன்பம் இல்லாதது இது இன்பம் போன்று தோன்றி துன்பமாக மாறுவதால் இது இன்பம் இல்லாதது ஆக இந்த உடல் வாழ்க்கை நிலையற்றது இன்பம் இல்லாதது அது கிடைக்காத அரிது அடையதற்கு அரிதான இந்த மனித உடலை பெற்றிருக்கிற நீ ஆனால் அதே இந்த உடல் இன்பம் இல்லாதது நிலை இல்லாதது ஆனால் அரிதானது இந்த அரிதானதுங்கிற கருத்தை மறக்கக்கூடாது அரிதானது நிலையில்லாதது ஸ்லோகத்தில் அரிதானதுங்கிறது இல்லை ஆனால் அந்த அர்த்தம் இருக்கிறது என்று ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கிறார் நிலையில்லாத இன்பமில்லாத அதே சமயம் அரிதான இந்த மனித உடலை நீ பெற்றிருக்கிறாய் இது வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளாகிய மோட்சத்திற்காகவே இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாம்பஜஸ்வ என்னை பஜிப்பாயாகங்கிறார் இதை அடைந்திருக்கின்ற நீ இந்த நிலையில்லாத இன்பமில்லாத உடம்பை பெற்றிருக்கிற நீ நிலையான இன்பமே வடிவான எண்ணெய் அறிந்து ஆழ்ந்து தியானிப்பாயாக பக்தியை வெளிப்படுத்துவாயாக அன்பை வளர்ப்பாயாக அதனால் வாழ்க்கையில் நிலையான இன்பத்தை நிலையான ஒரு மோட்சத்தை நீ அடைவாய் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அடைவதற்கு இந்த மனித பிறவியை அடைந்திருக்கிற நீ என்னை நினைப்பாயாக என்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வாயாக என்னை வழிபட்டு மனதை பக்குவப்படுத்தி உண்மையை உணர்ந்து ஓய்வு பெறுவாயாக என்று பகவான் உபதேசிக்கிறார் ஆகவே இந்த ரெண்டாவது வரியை மறக்கக்கூடாது அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம் இது ஒரு நல்ல கருத்து இதை மனசில் நம்ம வைத்து கொண்டிருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வோட ஒவ்வொரு நாளும் நிலையில்லாத இன்பமில்லாத இந்த உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நிலையான இன்பமே வடிவான இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முயற்சிக்க வேண்டும் அதைத்தான் இந்த ஸ்லோகம் அழகா உபதேசம் பண்ணியிருக்கிறது பகவான் பக்தியினுடைய மகிமைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ண போகிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிக்கிறதுக்கு நமக்கு பகவான் அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்